प्रज्ञानां னிச்சரவாக்கன் பிஷா புனர்பணோசி காமஜனியன் பீரா சர்வா விஷேஷா மதுரபும் மாய மாயா சரி பரமைய யோ விஷ் ஆமாஜவிஷாசியோகா பன்ஸ்வமன் ஜோதிஷாஸ் சூக்மா சர்வன் விஷேஷா விகத்துண ஆமச அஜமப்போம் ஆதைத் அகத்த ஜம் சேகம் விவித விஷயமிரா முதே க்ஷா பிரணத்தய விம்தும்தை ஷாஃபேக்சுலி विरत समुद्रे பூத்தனியலோகவிரதஜனோரே சமுதிரே காருணியுறமே துர்லம் ஹம் பூஜ்யம் பரமருமமும் பாத்தபாகாசி மகமஸ்வந்தமோக மேதிமுக பதினாது அதுவைத்த था था था था। उपासनो ஆசிரமஸ்வினமோஷ்டுனோபதி துவாந்தவாதிநோித்த பரஸ்பரம் விருத்திய கௌடபாதாச்சாரியார் ஜீவபரபேதம் கிடையாது என்பதை யுக்திபூர்வமாகவும் சாஸ்திரபூர்வமாகவும் நிரூபணம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா வந்து இப்படி எல்லாம் கர்மா உபாசனை ஜீவபர பேதங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது கேட்டா அது மந்த மத்தியம அதிகாரிகளுக்காக உபதேசிக்கப்பட்டிருக்கிறது இந்த வர்ண சங்கராச்சாரியர் ஆசிரமத்தை வர்ணத்தையும் சேர்த்துகிறார் இந்த ஆசிரமங்கள் வர்ண தர்மங்கள் ஆசிரம தர்மங்கள் இதெல்லாம் வந்து ஐக்கியத்தை மனசுல வைத்துக் உபதேசிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே நமக்கு சுவாபாவிகமான ஒருத புத்தி இருக்கு சாஸ்திரம் வேற என்ன பண்ணுகிறது அந்த பேத புத்தியை ஒழுங்கு பண்றதுக்காக இன்னும் சில பேதங்களை அத்தியாசம் பண்றது வர்ண தர்மங்கள் ஆசிரம தர்மங்கள் அத்தியாசம்தான் எதுக்கு ஆசிரம அதீத பிரம்மஸ்வரூபமா தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் வர்ண தர்மங்களும் ஆசிரம தர்மங்களும் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூக் பேர் கூறியதில்லை தாய்மார ரொம்ப அழகா சொன்னார் சைவ முதல் அளவிலாம் சமயமும் வகுத்து சமயம் கடந்த மோனச சமரச நிலையும் வகுத்த பாரு சமயம் கடந்த மோன சமரச நிலைத்தனி பல இடங்களில் காணப்படுகிறது ஏற்கனவே இயற்கையாக இருக்கக்கூடிய வேற்றுமை உணர்ச்சியை ஒழுங்குபடுத்துவதற்காக தர்மமான வேற்றுமைகள் சமுதாயத்தின் நன்மைக்காகவும் தனி மனிதனுடைய அக வளர்ச்சிக்காகவும் கற்பிக்கப்படுகிறது புரிஞ்சுக்கலாம் அனர்த்தங்கள் வரும் ஆகி போச்சு கோயில்கள் ஒன்றுபடுத்துறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அதுவே மக்களை துண்டாடுறதுக்கு காரணமாய்ப்பிருக்கு எதெல்லாம் வந்து ஒற்றுமைக்காக உருவாக்கப்பட்டதோ அதுவே வேற்றுமைக்கு காரணமாகி அது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு சில இடங்கள்ல எல்லாம் தேர் நட தேர் திருவிழா நடத்துறதே ஒரு பெரிய இஷ்யூ தமிழ்நாட்டில் அதுல ஜாதி சண்டை எல்லா ஜாதியும் ஒன்னா இருந்து தேர் இழுக்கணுங்கிறதா சம்பிரதாயம் அன்னைக்கு எல்லாம் ஒற்றுமையா இருந்து பண்ணி ஆகணும் அதுக்கு பிறகு அதுக்கு எல்லாம் கர்மாக்கள்லாம் இருக்கு அதெல்லாம் பார்க்கறோம் நாம அது எல்லாருக்கும் என்ன பண்ணுகிறதுனா அது ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ கிரியேட் பண்ணி எடுத்துக்கோ அதனால என்ன ஆச்சு அதுக்கு காரணம் என்னென்னா சமுதாயத்துக்கு கடைபிடிக்கக்கூடிய தர்மத்தை பற்றின ஞானம் இல்லாமல் எதுக்காக இது இருக்குங்கிற ஞானம் காலப்போக்கில் அழியிறத பார்க்குறோம் அதே மாதிரி வேதங்களுக்கும் அர்த்தம் சொல்கிறதுல சஷ்டங்கள்லாம் இருக்குது காலப்போக்கில் என்ன ஆயிடுறது நம்ம ராகத் தேஷத்தை வேதத்துக்குள்ளே நுழைச்சு விட்றோம் அதுலேயும் சிக்கல் ஆரம்பிக்கிறது எல்லாம் சம்பிரதாயத்தில் பார்த்தா தெரியுது நிறைய இந்த படிக்கிற படிக்க தெரியுது அதாவது மாயையோட மகிமை என்னன்னா இந்த நூல் இருக்கு பாருங்க நூல் நல்லா நூல் கண்டு கிளீனாக தான் இருக்கு நம்ம எடுத்தால் மெருமையாக தானே வரணும் அது எப்படியோ சிக்கு விழதீங்க அது சிக்கு விழறதுக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியுதா நம்ம கவனமாக இருந்துட்டு இருக்கிற போதே இப்படி இப்படி நம்ம கொஞ்சம் வேகமாக இப்படி இப்படின்னு சுற்றுவோம் எங்களுக்குலாம் சின்ன வயசுல பெரிய வேலை இது பூணல் போட்டாங்க அதனால பருத்தியிலருந்து பருத்தி பருத்தியை பார்த்துட்டு மந்திரம் பருத்தியை எடுக்கிறதுக்கு மந்திரம் அப்புறம் அந்த பருத்தியை எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா பிச்சு பிச்சு மெதுவாக இல்லையா அதுக்கெல்லாம் மந்திரம் அப்புறம் இதெல்லாம் பண்ணி இத்தனையும் பண்ணி அழகாக சுற்றினதுக்கு பிறகு எதுவும் சிக்கு விழுந்துடும் விழவு பொறுமையாக பார்த்து விழ ஒர்க் பண்ணதுக்கு பிறகும் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா நூறு சிக்கு விளையோட்டு பாருங்க அது புரிஞ்சாலே உங்களுக்கு மாய புரியாது பார்த்தண்டே இருப்போம் கவனமாவே இருப்போம் ரொம்ப கண்ணும் கருத்துமா செய்யறோம்னு நினைச்சுட்டு இருப்போம் கரெக்டாக சிக்கல் வந்து சார் பண்ண முடியாது அதுக்கப்புறம் இப்படி இப்படி பார்த்து அது ஒரு சிக்கலை எடுத்துட்டா கடைசியில் சிக்கல் எடுக்க முடியலன்னா என்ன இருக்கவே இருக்கு அறுத்து எரிட ஆள் இல்லாட்டி நெருப்புல போடும் ஒன்றும் வந்த வரைக்கும் சரி சரி இந்த பக்கம் இந்த பக்கம்லாம் எடுத்து கசைக்கு போயிட்டு போட்டு அப்படிதான் இந்த திருஷ்டாந்தத்தை மறந்து அது மாதிரி நம்ம வந்து நன்மைக்காக பல விஷயங்களை வச்சா கூட அந்த நன்மையவே கெடுக்கிற சக்தி இந்த மாயைக்கு இருக்கு இதெல்லாம் நான் ஒரு ஜோக் சொல்கிறது உண்டு அடிக்கடி அதாவது ஒரு ஒரு நல்லவன் கூட ஒருத்தங்கூட சாத்தான் இருந்துதான் சாத்தான் ஒருத்தன் கூடவே இருந்தது கதை கதையை கதையாக மாத்திரம் பார்க்கலாம் அப்படி இருந்தும் அவனுக்கு என்ன ஆயிடுத்து இந்த கூட இருக்கிற சாத்தான் கூட இருக்கிறவனுக்கு நல்லது கிடைச்சு போச்சு கிடைச்சது அவன் கூட இருந்தோ அவனுக்கு கேள்வி பண்ண பிரயோஜனம் அவனுக்கு ட்ரூத் கிடைச்சி போச்சு அப்படின்னு பார்த்து ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட கேள்வி கேள்வி பண்ண உடனே இந்த சாத்தான் சொல்லிட்டு கவலைப்படாத இந்த ட்ரூத்தை அவன் வச்சுக்கணும் நினைக்க மாட்டான் அவன் எல்லாருக்கும் நினைச்சு ஏதாவது ஆரம்பிப்பான் கண்டிப்பாக அவர் இதுக்காகசேஷன் ஆரம்பிக்காம இருக்கிறதுக்கு சொல்றேன் அது மாதிரி நம்ம இது எதுக்கு சொல்றேன் நம்ம இருந்துட்டே இருப்போம் அங்க எங்கேயா சிக்க எல்லாரும் இப்படிதான் சொல்றாங்க நாங்கள்லாம் ரொம்ப பரம்பரையில் அவ்வளவு உத்தமரையில் வந்திருக்கோம் இது வந்து இப்படி ஒரு பையன் வந்து சேர்ந்து விட்டான் இப்படி பண்ணிவிட்டான் இப்படி பண்ணிவிட்டான் அப்படிலாம் சொல்றாங்க எல்லாரும் சும்மாவா சொன்ன குலேதி பயம் நாமளும் கணக்கு பண்ணி பாக்கிறோம் இந்த நாக்கையும் ஜெயிச்சு புளியும் உப்பையும் சர்க்கரையும் சமாளிச்சு எல்லாம் பண்ணி பாக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்றது கவனமாக நீங்க என்னதான் இருந்தாலும் அதுக்கப்புறம் என்ன பண்றது ஏதோ ஒரு வியாதிய உண்டு பண்ணத்தான் செய்யறது அது மாதிரி இந்த வேதங்கள் புராணங்கள் இத்திகாசங்கள் சாஸ்திரங்கள் இதனுடைய அர்த்தம் சொல்றதுலேயே அதுதான் விஷயம் எதுக்கு எப்படி சொல்றேன்னா அதனால உப்பநிஷத்தை வர்ண தர்மங்களும் ஆசிரம தர்மங்களும் எதுக்காக போடப்பட்டது தெரியுமோ அவர் சொன்னார் இல்லையா ரொம்ப அழகா சொன்னார் அந்வா நாடீமராஜ கிரமம்மா உபதேசம் பண்றோம் சொல்றேன் மனுஷனை வந்து பிரயோஜனம் அர்த்த காம தர்மஹா அப்படி சொல்றாங்க தர்மஹா தர்மமும் கட்டுப்படுத்துறது ஞான காண்டமும் கட்டுப்படுத்துறதுக்கு ரெண்டுமே கட்டுப்படுத்துறது நோக்கம் என்ன தெரியுமோ கிரகஸ்தாசிரமும் தர்மத்தில் கட்டுப்படுத்துறது விடுவிக்கிறதுக்காக ஞானத்துல கட்டுப்படுத்துறது அதர்மத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக தர்மத்தில் கட்டுப்படுத்துறது ஆக அதிலிருந்து விடுபடுறதுக்காக கிரகஸ்தாசிரம தர்ம அப்புறம் வந்து அஜ்ஞானத்திலிருந்து விடுபடுறதுக்காக சந்யாசாசிரம நிவருத்தி தர்ம வச்சுக்கட்டும் பிரம்மத்வ சொல்ல போன பிராப்திகி வைவ பிராப்திகி பிரம்ம பிரம்மத்வ பிராப்திகி இந்த என்ன சொல்றது அனல ஆசிரமா்ரிவிதா மீனி மதியமதி உத்தமஹீனா என்ன இவருக்கு உட்கார்ந்து ஒரு இடத்துல உபசனை பண்றது கூட யோகியத்தை இல்லை அதனால கர்மாவை பண்ணப்பா கொஞ்சம் ராஜசிக் பூர்ணசாத்திக்கு ஆகலை ஆகினால யாருக்கும் தாமசிக்கா இருக்கிறதுக்கு அதிகாரம் அர்த்தம் இல்லை என்ன அர்த்தம் தமச ஜெயிக்கிறதுக்காக வேண்டி கர்மா அப்புறம் என்னச்சுன்னா ராஜஸ ஜெயிக்கிறதுக்காக வேண்டி உபாசனா சத்வத்தை ஜெயிக்கிறதுக்காக வேண்டி பிரம்ம ஜானம் எல்லாம் கிரமமா வச்சிருக்கு ஒண்ணு சிக்கலே இல்லை த்ரிதாக ஆசிரமா ஆஹ அதிகாரிதனால இப்படி எல்லா கிரமங்கள் எல்லாம் இருக்கப்பா எல்லா வர்ணத்திலையும் இந்த ஆசிரமேதம் இருக்குன்னு அர்த்தம் சங்கராச்சாரியர் வர்ணினா மார்த்தகா அப்படின்னு போட்டுறாரு அதையும் சேர்த்து போங்கிற அப்ப நம்ம என்ன பண்ணணும் வர்ணாசிரமம்னா அந்த அர்த்தத்துல சொல்லல இது அதிகாரிணான்னு ஒரு அர்த்தம் அது மாத்திரம் எடுத்துட்டீங்கன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்க வர்ணம் இருக்கு ஆசிரமம் இருக்கு ஆசிரம்தான் இருக்கு சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிற இருக்கா இப்போ நாங்களே எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் எனக்கு தெரியும் சன்னியாசாசிரமத்தில் எவ்வளவு தூரம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம்னு தெரியும் சாஸ்திரத்தில் எவ்வளவு சொல்லியிருக்கு நம்ம எவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி குகஸ்தாசிரம தர்மம் இன்னும் பூர்ணமாக கடைபிடிக்கிறாங்க எல்லாரும் ஒன்றும் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் பண்ணும் அவ்வளோதான் அதனால தான் தர்மத்துக்கு பூர்ணத்துவம் கிடையாதுன்னு வேற சொல்றோம் தர்மம் வந்து முடிஞ்ச வரைக்கும் தான் ஃபாலோ பண்ண முடியும் அது அவங்கவுங்க பலத்தை பொறுத்தது அவங்கவுங்க வில்பவர் அவங்கவுங்க இச்சையை பொறுத்தது தர்மத்தை எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ பண்ணலாம் பண்ண முடியலன்னா இருக்கவே இருக்கு அதாவது பாதி தர்மம் பாதி அதர்மம் அப்புறம் பர்சன்டேஜை கூட்டின்னே போகிறது தானே முதல்ல வந்து பத்து முதல்ல வந்து தொண்ணூறு அதர்மம் பத்து தர்மம் அப்புறம் அப்படியே கூட்டி கூட்டி கூட்டி கூட்டி கூட்டி கொண்டு வந்துட்டே இருக்குது வந்தாலும் சரி கடைசியில் வந்து இன்னும் தர்மம் எவ்வளவோ இருக்குது நம்ம இவ்வளோ தான் பண்ணின்னு இருக்கோம் ஃபீலிங் இருக்கத்தான் சொல்லி ஏன்னா தர்மம் வந்து அவ்வளவு விசேஷமா நிறைய இருக்கு அது மாத்திரமில்லை தெரியாமல் முழுக்க பண்ண முடியாதுங்கிறது உனக்கு தர்மத்துல கொஞ்சம் வெரைட்டி வச்சா தான் இவன் பண்ணி பண்ணுவான் இல்லாட்டி எல்லாம் ஒண்ணு அவனுக்கு வெரைட்டி வைக்கலன்னு வச்சு வெரைட்டியை விரும்புற சுவாவம் இயற்கையாவே இருக்கு அப்படி இருக்கிற போது அத வந்து தர்மத்திலயும் பிரிவுகள் எல்லாம் வச்சு வரை வச்சோமானா சரிப்பா உனக்கு இந்த தர்மம் சூட்டபிளா இருந்தா இதை பண்ணு இந்த தர்மம் சூட்டபிளா இருந்தா பண்ணு எப்படியோ தர்மத்தில் எவ்வளவு சொன்னாலும் போராமோ திருஷ்டையா உபாசனோபதி அனுகம்பையா கருத்து சொன்னேன் தெரிஞ்சே பொய் சொல்றது அப்படின்னு சொன்னேன் அது அது ஒரு கருணை நம்மளை பக்குவம் இல்லாதனால விளங்கிக்க முடியாது ஆகையினால சொல்றது தெரிஞ்சேதான் சாஸ்திரம் சொல்ற எதுக்காக நம்மை உய்விக்க வேண்டும் என்கின்ற கருணையினால் நமது இயல்பை புரிந்து கொண்டு நமது இயல்பையே உண்மை என்று சொல்லி அந்த உண்மைக்குள் சில ஒழுங்குகளை உருவாக்கி பிறகு அது உண்மையான உண்மை அல்ல அது தோற்றமான உண்மையே ஆகும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணராதே மருளாகிய மானா பிறப்பிலே ஆளாகாதே அப்படின்னு அப்புறம் சொல்றது ஏ வள்ளூரும் அதே தானே இல்லாட்டி எடுத்த எடுப்பிலே சொல்லிட்டு போகலாமே மெய் உணர்ந்து பேசாமல் இறப்பான்னு எதுக்கு அறத்தை வலியுறுத்துவானே அப்புறம் அன்பும் அரணும் உடைத்தாயின்னு சொல்லுவானு அப்புறம் அதுல இருந்து எல்லாம் விடுபடணும்னு சொல்லுவானே நீத்தார்னா ஒழுக்கத்து நீத்தார் பெருமை சொல்லுவானே இதுலேருந்து தெரியுறது உலகத்துக்கு தகுந்த மாதிரி போய் என்ன சொல்றாங்க இல்லையா அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி போய் அதை கொண்டு வரணும் வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்றோம் இல்லையா அதேதான் அது வந்து அப்ப நம்ம குழந்தைகிட்ட பொய் பேசணும்னா அர்த்தம் அந்த இடத்துல அதுக்கு பேர் பொய் இல்லை அது தர்மம் அணுகையாஸ்திரத்துக்கு ஒரு கருணையினால நம்ம கிட்ட பொய் சொல்றதுன்னு ஒரு வார்த்தை சொன்னது பொய் கிடையாது அது வியாபகாரிக சத்தியத்தை பொய்னா என்ன வியாவகாரிக சத்தியம் அர்த்தம் வியாபகாரிக சத்தியம் வந்து சத்தியத்தை ஒத்துகிண்டு பேச அப்புறம் வியாபகாரிக சத்தியம் பாரமார்த்த திருஷ்டி சொல்லாது அர்த்தம் சொல்லிகிட்டே போகலாம் போல் இருக்கு எவ்வளோ முடி சொன்னாலும் முடிக்க முடியல நம்ம எப்படி முடிக்கிறது அடுத்த வியாழக்கிழமைக்குள்ளே முடித்த ஆகணும் போகிற பார்த்தா முடிகிற மாதிரி எனக்கே தோணலை ஒரு ஒரு மலோகத்தையும் பாடி பார்க்குறப்போ நான் முந்தி போய்ட்றேன் பார்த்தா ஒரு ஒரு டீக்காக்காரனும் வியாக்கியானம் பார்த்தா இது இப்படி பேசவே முடியாது ஒரு ரெண்டு பிரம்மச்சாரி வச்சுன்னு தனியாக படிக்கணும் சீரியஸ் ஸ்டூடெண்ட்டாக ரெண்டு மூணு கிரமச்சாரியை வச்சு படித்த பண்ணலாம் இல்லாட்டி இப்போ எத்தனை பேருக்கு எப்படி நம்ம ரொம்ப சொன்னால் ட்ரை ஆகிடப்படாது இப்படியும் சொல்லணும் அப்படியும் சொல்லணும் சமாளிக்கணும் எல்லாம் சொல்லணும் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன் பரவாயில்ல அப்புறம் அடுத்த ஸ்லோகம் பார்த்தோம் துவைதிகளை பற்றி பேச ஆரம்பித்தெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்வசித்தாந்தைத்தினா திருடம் நிஷிதாக துவைத்தினாங்கிறது கர்த்தா தெரிய அத்வைத்தி நகான்னு போடல அத்வைத்தினான்னு என்னன்னா அதுல குரூப்பே இல்லை அத்வைத்திகள் எத்தனை குரூப் நம்ம வேணாம் சொல்லலாம் இது கான்ஸ்டியூஷன் கேரன்னு ரெண்டும் அத்வைதம்தான் அது ஏதோ ஒரு இது நம்ம தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்சிருக்கிறது என்னன்னா ஏ அத்வைதம் பேசுறாங்க இவங்களுக்குள்ள இப்படி அப்படின்னா கேக்குறாங்க நிறைய பேர் கேக்குறாங்க அதுதான் அத்வைதம் பிலாசபில இருக்கு விவகாரத்துல அதுல வந்து தர்ம விஷயங்கள் அதெல்லாம் ஆயிருக்கு இது குழப்பங்களா இருக்கு அப்படி பார்த்தா சன்னியாசிகளுக்குள்ளேயே அத்வைதம் தெரிஞ்ச சன்னியாசிகளுக்குள்ளேயே பிரச்சனை எல்லாம் இருக்கே எல்லாம் பார்த்து தான் இருக்கும் பார்த்துட்டு இருக்கோம் ஆனா ஒன்று எல்லாரும் சித்தாந்தத்தில் ஒன்னா இருக்காங்க குரூப் தனியா இருக்கலாம் இந்த குரூப் வேற அந்த குரூப் வேறையா இருக்கலாம் ஆனா எல்லாரும் ஒரே சித்தாந்தத்தை உடையவர்கள் ஆனால் துவைத சித்தாந்திகளுக்குள்ள பேதம் இருக்கே இது வைஷ்ணவத்வைதம் அது சிவத்வைதம் இப்படி துவைதத்திலேயே நிறைய பேதம் இது வந்து என்ன கிருஷ்ண சைதன்யர் அது ஒரு குரூப் இருக்கு இஸ்கான் ஒரு குரூப் இருக்கு சக்தி மதம் நிறைய இருக்கு அத்வைதிகள் வந்து தனித்தனியா வாழ்ந்தாலும் தத்துவம் எல்லாருக்கும் அவர் மாண்டவகத்தை எப்படி எடுத்த எடுத்து எடுத்து எப்படி இருப்பார் ஒரு பத்து அத்வைத சுவாமிகள் இருக்காங்க இதே மாண்டகத்தை கொடுத்த எடுத்துன்னு சொன்னா எப்படி எடுத்த சொல்ல வேற வழி கிடையாது ஆனா துவைத்திகளை எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க வைஷ்ணவத்தை அவரவர்களுடைய சித்தாந்த திருடம் நிச்சிதா அவர்கள் திருடமாக இருக்கிறார்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேதத்தினுடைய தாத்யம் துவைத்தம்னு சொல்லுகிறார்கள் விசிஷ்டாத்வை ரொம்ப உறுதியாக வேதத்தினுடைய தாத்யம் விசிஷ்டாத்வைதம் என்று சொல்லுகிறார் நாம என்ன சொல்றோம் வேதத்தினுடைய பரம தாத்பரியம் அத்வைத்தம் நாமளும் திருடமா சொல்றோம் ஆனால் இப்போ அதை பற்றி பேசலெங்க அவர்கள் திருடம் நிச்சிதா அவங்க சித்தாந்தத்தில் அவரவர்கள் நிச்சிதமாக இருக்கிறார்கள் clear சண்ட போடுறேன் அது இன்னொரு சமரசவாதிகள் இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா சாஸ்திரம் தெரியிறதோ இல்லையோ அனாவசியமா என்னத்துக்கு கடவுள் பேரால மதத்தின் பேரால இப்படி வந்து பிரிவுகளாக இருக்கிறீங்களா ஒன்று வட்டால் உண்டு வாழ்வு நம்ம ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு கரெக்டு நம்ம ஒற்றுமையா இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை இப்ப வந்து அதான் நம்ம நான் தான் சொல்றேன் இந்த பொக்கேன்னு சொல்றேன் நம்ம தேசத்தில் இருக்கிற ஒரு மதம் எப்படின்னா அது பொக்கே மதம் எல்லாம் என்னன்னா எல்லாம் பல பிரிவுகள் இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் சேர்த்துட்டா அந்த எல்லாம் பூவை சேர்ந்த ஒரே பூவை கொடுத்தா எப்படி இருக்கு அதுக்கு முதல்ல ஒரு பொக்கையில வந்து நிறைய கலர் கலராக பூவெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் பழகாதான் இருக்கு அதனால எல்லாருமே அறிவுபூர்வமாக இருந்துட்டாங்கன்னா பிரச்சனையும் கிடையாது விசார யோக்கியம் அது மாதிரி இல்லை எல்லாம் அறிவுபூர்வமான பல கருத்துகள் இருக்கு மற்ற பத்தி நான் ரொம்ப சொல்லலை ஏன்னா நம்ம அதை பத்தி படிக்கிறதும் இல்லை படிக்கணுமும் அது முடிய ஒரு மனிதன் இப்ப வந்து நம்ம மத்ராச்சாரியோ ராமானுஜாச்சாரியோ தப்பா நினைக்கிறதில்லை அவர்களை போற்றுகிறோம் அவர்கள் ஒரு ஆச்சாரியர்கள் ஆனால் அவர்களுடைய கருத்துக்கு விரோதமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பெரியவங்களை போற்றுவது மதிப்பது என்பது வேறு அவருடைய அவர்களுடைய கருத்துக்களை நாம் சித்தாந்தமாக ஏற்றுக்கொள்வது என்பது வேறு அவருடைய பக்தி மார்க்கத்தையோ விஷயங்களையோ நம்ம இது பண்றோமா என்ன பிரம்மசூத்திரத்துல எவ்வளவு பெரிய பெரிய ஆச்சாரியர்களை எல்லாம் வந்து முன்னால நிறுத்தி வச்சு அவங்கள்ட்ட சொல்லி நீங்க சொல்றது எல்லாம் சரி வரலையே அப்படின்னு சொல்லி உங்களை மதிக்கிறோம் போற்றுகிறோம் ஆனால் தங்களுடைய கருத்து ஸ்ருதிக்கும் யுக்திக்கும் பொருத்தமில்லை அப்படின்னு சொல்லி அறிவு விஷயத்துல நம்ம அக்செப்ட் பண்றதில்ல ஞாயிற்று ஒரு ஹியூமனை ரெஸ்பெக்ட் பண்றது மரியாதை கொடுக்கறது அவங்க பிலாசபி அக்செப்ட் பண்றது வேற பிலாசபி நமக்கு தெரியும் நமக்கு வந்து சரியா புரியணும் அதனால தான் தினம் ஒரு ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருக்க தவ தத்துவம் மகேஸ்வர யாதிருஷோசி மகாதேவ தாதிரஷாய நமோ நமஹா உன் தத்துவம் என்னவோ தெரியாது பகவானே ஆளாள் ஊர் ஊரில் ஒருத்தன் சொல்லிகிட்டு இருக்கான் ஆகையினால எப்படி இருக்கையோ அப்படி இருக்குல்ல உனக்கு நமஸ்காரம் அவ்வளோதான் யாதிருஷோசி மகாதேவ தாதிருஷாய நமோ நமஹா அதில் ஒன்று கன்விக்ஷன் இல்லாமல் வைக்கல இருக்கட்டும் இந்த ஸ்லோகம் எல்லாம் இருக்கட்டும் சொல்லி தான் சொல்ல போனா அத்திகளாலதான் ஒத்துக்கிறதுக்கே அத்வைதிகளால் அத்வைதத்தை ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டாங்க முடியாது அப்ப வந்து பரஸ்பரம் விருத்தி அயம்ன விருத்தே ஆத்ம ஏகத்துவ தரிசன பக்ஷாங்கிறார் ஆத்ம ஏகத்துவ தரிசனும் ஒண்ணுங்கிற இந்த பக்ஷமானது இந்த கட்சியானது விரோதமாக இல்லை அயம் ந விருத்தே இனி அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா விரோதப்படுறதில்லை அதுக்கு காரணம் சொல்றேன் அவர்களோட விரோதப்படுவதில்லை அவர்கள்தான் ஒருவருக்குள்ள ஒருவர் இது பண்ணிக்கொள்ளுகிறார்கள் நாம் ஏன் அவர்களோடு விரோதப்படுவதில்லை அதற்கு காரணம் என்ன இந்த ஸ்லோகத்தை படிக்கலாம் அத்வைத்தம் பரமார்த்தோஹி உபயாத் தேர்தித் இங்க சொல்லை அப்புறம் அப்புறம் விளக்கி சொல்றேன் நாம அத்வைதிகள் துவைதிகளோட விரோதம் பாராட்டுவதில்லை துவைதிகளே அத்வைதிகளை விரோதம் பாராட்டுகிறார்கள் ஆனால் இவர் அதை சொல்றதில்லை துவைதிகள் அத்வைதிகளை விரோதம் பாராட்டுகிறார்கள் வார்த்தையை இவர் உபயோகப்படுத்தலை யாரு கௌடபாதாச்சாரியர் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் விரோதம் பாராட்டுகிறாருன்னா இதை பர்சனலாக அட்டாக் பண்றதுங்கிறதுலாம் புத்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இருக்கு மத்வாச்சாரியோட புஸ்தகத்தில் சங்கராச்சாரிய திட்ட தான் பெரிய வேலையை படிச்சு பார்த்தா தான் தெரியும் பிறப்பையே கேவலமா பேசுற அதுக்கெலாம் ஆதாரம் இருக்கு படித்து பார்த்து அது பாஷத்தில் சங்கரகாங்கிற வார்த்தையே சங்கரகாங்கிறார் ஆனால் அவர் பிரசித்தமாக இருக்கார் என்ன பண்ணுறது புத்தகத்தில் இருக்கு நிறைய இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தா நிறைய ஆரம்பிக்கும் அதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் வரும் ஆனால் இதில் என்ன எடுத்துன்னா சில அத்வைதிகளுக்கும் இதில் தேவையில்லாதெல்லாம் பண்ணியிருக்காங்க நான் அதையும் ஒத்துக்கிறேன் அதெல்லாம் ரொம்ப சங்கராஜ் மற்ற புஸ்தகங்களில் பெரிய பொறுபாலான புத்தகங்களில் காணும் சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன் என்ன இங்கே கூட இருக்குது என்னது மணி மாணிக்க மஞ்சரி மாணிக்க மணிமஞ்சரி மணிமஞ்சரின்னு ஒரு புத்தகம் மாணிக்கிய மஞ்சரின்னு ஒரு புத்தகம் ரெண்டு புஸ்தகம் இருக்குது இந்த மணிமஞ்சரிக்கு மணிமஞ்சரிக்கு ஆப்போசிட்டாக எழுதுனதுதான் மாணிக்க மஞ்சரின்னு மணிமஞ்சரி முழுக்க முழுக்க எழுதினால என்ன பண்ணி இருக்காணின் இதுதான் மணிமஞ்சரி மாணிக்க மஞ்சரி இருக்கு போய் சேரு பூசிட்ட கதையாக போயிடும் ஜாக்கிரதையா இருக்கணும் நமக்கு நமக்கு உண்மை மனசுல சுவாவம் என்னன்னா உண்மையை தேடுற தேடல் இருக்கு மனசுக்குள்ள அந்த தேடல் நிறைவேறணும் தேடிகின்றே இருக்கிறது லட்சியம் இல்லை அது எந்த விஷயம் தெளிவாக புரியுதோ அன்னைக்குதான் தேடல் நமக்கு நிற்க போறது ஆனால் அது வரைக்கும் எல்லாமே ஸ்டெப்பு தானே எல்லாமே படிதானே இவர் எப்படி சொல்ற துவைத்தம் வந்து நமக்கு பரஸ்பரம் விருத்திய விருத்தியத்தை அப்படி சொன்னார் திருமு காரணத்தை சொன்னார் அத்வை பரமாஹி ஐத உச்சியத்தை அயம் நரு அயம் அத்வைவாத இது நிறைய நமக்கு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இவர் இத்தனை நேரம் பேசினதெல்லாம் முதல்ல ஆகாச திருஷ்டாந்தத்தை வச்சுக்கிண்டு ஜீவபரபேதம் இல்லைன்னு எக்ஸாம்பிள் அனுபவ பிரமாணத்தை வச்சுன்னு பேசினார் யுக்தியை வச்சுன்னு பேசினார் யுக்தி அனுபவம் இல்லை யுக்தியை வச்சுன்னு பேசினார் அப்புறம் ஸ்ருதியை வச்சுன்னு பேசியிருக்கார் ததேவம் ஹி சமஞ்சம்ல அதெல்லாம் பொருத்தமாக இருக்குது அப்படி சொன்னார் அப்போ இதுக்கு முன்னாலேயே நிறைய பேருக்கு இந்த வேதத்துக்கு அர்த்தம் சொல்கிறது போகிறதுன்னு சொல்லி நிறைய பேர் ஒரு ஒருத்தர் சொல்லி வச்சிருக்காங்க சிக்கல் இந்த நூல் சிக்கல் இப்ப நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்க நான் அப்புறம் இதை சமன்வயம் பண்ணி முடிக்கிறேன் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் சொன்னா துவைதத்தை நம்ம நிந்திக்கிறது கிடையாது துவைதம் வந்து பரம தாத்யம் இல்லைன்னு சொல்றோமே தவிர துவைத்த நிந்த நம்ம பண்றது கிடையாது ஆனா சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கு உதரமந்தரம் கொருத்தே அச தஸ்யம் பத்தின்னா என்ன அர்த்தம்னா துவைத்த வாக்கியத்துக்கு பாதை பண்ற வாக்கியங்கள் அது வாக்கியங்கள் பாதன்னா அது முதல்ல சொல்லப்பட்டதுப்பா இது துவைத்தம் வந்து பரமார்த்த சத்தியம் கிடையாதுன்னு சொல்றதுக்காக துவைத்த நம்ம என்ன எடுத்துக்கிறோம் கேட்டா நம்ம துவைதத்திலிருந்துதான் போயிருந்து வந்திருக்கோம் தாய்மாரம் சொன்ன மாதிரி ஓதரிய துவைத்தமே அத்வைத ஞானத்தை உண்டு பண்ணும் ஞானமாக நம்ம துவைத்த ஸ்டெப்பா ஒத்துருக்கோம் சந்தேகமே இல்லை கர்மகாண்டமாக இருக்கட்டும் உபாசனா காண்டமா இருக்கட்டும் கர்ம காண்டிகள் உபாசானாண்ட ஒன்னு பிரயோஜனம் இல்லாத பாகம் வெறும் கேவல அர்த்தவாதம் அகம் பிரம்மாஸ்திரமெல்லாம் ஸ்துதி அர்த்தமே கிடையாதுங்கிறாங்க கர்மகாண்டிகள் உபாசனா காண்டிகள் என்ன பண்ணுகிறார்கள்னா ஞான காண்டத்துக்கு அர்த்தம் இருக்கு ஆனால் துவைத்தம் தான்ங்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் உபாசனா காண்டம் இருக்கட்டும் ஞான காண்டத்தில் அதுக்கு தனி அது இயங்குகிறது ஞான காண்டம் அதில் சொல்லியிருக்கிற அத்வைதம் வந்து ஜீவ ஈஸ்வர ஜெகத் அபேதத்தை தான் சொல்றது ஜீவ ஈஸ்வரபேத பாததான் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நீங்கள் அது பார்த்துருவோம் நீங்கள் வந்து உங்களுக்கு எது சூட்டபிளோ ஆனால் வந்து அத்வைத்தம் அதி சுலபம் அதிசூக்மம் அத்தம் வந்து புரிஞ்சது மகா சுலபம் வருமோ அத்வை புத்தினால் அத்வைதத்தை புரிஞ்சுக்கிறோம் ஆனா வந்து எல்லாத்துலயும் அத்வைதமா துவைத்தமா ஒரே துவைத்த விற்பி தானே பலமா இருக்கு ஏகப்பட்ட விற்பி துவைத்தமா தானே இருக்கு துவைத்தம் வந்து வஸ்து அத்யம் வந்து வஸ்து பரமார்த்த வஸ்து இன்னும் சூக் இருக்குது ஒரு படியா ஒத்துக்கிறோம் நாம அதுல இருந்துதான் நாம அத்வைதான் அத்வைதான பெற்று இருக்கிறோம் ஆக என்ன ஸ்ருதியில எங்கெல்லாம் துவைத்தம் சொல்லியிருக்கோம் சொல்லிட்டாரு ஹீன மத்தியம உத்கிருஷ்ட திருஷ்டிக்கா சொல்லி இருக்கு கருணையா அணுகம்பையா உபாசனா உபதிஷ்டவர்கள் தான் வேற இருக்கு ஆகையினாலும் நம்ம வந்து அவர்களை அத்வைத்தத்தை நாம ஒரு ஸ்டெப்பா ஒத்துக்கிறோம் அவர்கள் அத்வைதத்தை எந்த காரணத்தை கொண்டு ஒத்துக்கிறது ஆகையினால் நாம அவர்களோடு விரோதப்படும் அவர்கள் கருத்தை மறுப்பதில்லை ஆனால் பரமார்த்த சத்தியம் சொல்றது மறுக்க முடியும் மறுக்க வேண்டிய அவசியம் நமக்கு அத்வை தீங்க அபிமானம் கிடையாது அபிமானம் கிடையாது இது ரொம்ப இன்னும் முக்கியமான விஷயம் இது தெரிஞ்ச பல பலங்கள் பல விஷயங்கள் புரியும் நமக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அந்த பிரம்மன் தாத்பரிய சப்தத்தினுடைய அர்த்தம் புரிஞ்சாச்சுன்னா சப்தத்துக்கு வேலை சப்தத்தோட அர்த்தம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னா சப்தத்துக்கு வேலையில் ஆனா உபயோக வார்த்தையை வாயத்திறந்து சொல்லி நம்ம தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறது இல்லை துவைத்தின்னு சொன்ன சித்தாந்தத்தில் இருந்தின்னு சொல்றாங்க நாங்கள்லாம் அத்வைத்திகள் நீங்கள் நாம் விசிஷ்டா பேதம் பற்றி கவனப்படாது அதுவும் துவைத்தம் தான் போயிட்டு போறது விசிஷ்டா பேதிகள் சொல்லிட்டு போகுது வந்து துவைதமா அத்வைதமான கேட்டா என்ன சொல்றது தான் ஒரு துவைதம் ஆக அத்வை ரெண்டு தான் இருக்கு இழுத்து போட்டு துவைதம் இழுத்துக்கான வேற அர்த்தம் கொடுக்கிற துவைதம் தான் விசிஷ்டம் பகவானுக்கு அத்வைதம் லட்சணம் அப்படி சொல்லிடுறாங்க ஆக இரண்டற்ற அதாவது தன்னிகரற்ற ஒப்புயர்வற்ற இறைவனை ஜீவனானவன் போற்றி வழிபட வேண்டும் அவ்வளவுதான் தேனாயம் திரும்ப திரும்ப சொல்லணும் தேனாயம் ந விருத்தியதே ஆகவே அதனால நாங்க விரோதம் பண்றதில்லை அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு அப்புறம் அடுத்தது என்னன்னா அத்வைதி ஏன்னா இப்போ வந்து பிரம்மத்துக்கு எந்த மதம் இப்போ நான் வந்து எனக்கு இந்தியாவில் நான் இந்த தேசத்தில் வாழலாம் இந்த பாரத தேசத்தில் வா வாழலாம் விவகாரத்தில் நான் ஏதோ சொல்லுவேன் பாரத தேசத்தில் வாழலாம் ஆனால் பாரத தேசத்தில் அபிமானம் இல்லாமல் பாரத தேசத்தில் வாழ எத்தனையோ பேருக்கு அபிமானமே இல்லை அதுவே ஒரு விஷயம் புரிஞ்சு அபிமானம் இல்லாமல் வாழ முடிய முடியாத ஆத்மாவுக்கேது தேசம் ஆத்மாவுக்கு ஏது மதம் ஆத்மாவுக்கு ஏது கொள்கை துவைத்தமாவது விசிஷ்டாத்வை அத்வைதமாவது பிரம்மனுக்கு வந்து அத்வைதமோ துவைத்தமோ விசிஷ்டாத் நான் யாரு அத்வைதம் பிரம்மன் அப்படி புரிஞ்சதுக்கு பிறகு நான் இது எதுக்காக இந்த அத்வைதம் கூட சொல்ல உபயோகப்படுத்துறோம் துவைத்த ஆபாசம் இருக்கிறதுனால அத்வைத சப்தத்தை உபயோகப்படுத்துறோம் அத்ைதப்தபி ஆ அத்ைதம இன்னோ பண்ணும் அத்யமத்துவம் மிச்சிய அப்படி சொல்லணும் அத்வைதம் மிச்சியா சொல்லுங்க சொல்ல அத்வைதம் மிச்சா தான் வந்து செயல் வாக்கு எல்லாம் மௌனம் சித்தம் மௌனம் சித்தம் மௌனம் செயல் வாக்கு எல்லாம் சொல்லுவோம் பிரம்ம ஜானம் மிச்சா பிரம்மை சத்தியம்னு சொல்றோம் இல்லையா அதில் அத்வைத்தின்னு எனக்கு அபிமானம் கிடையாது அப்ப உனக்கு இருக்கலாம் உனக்கு அந்த ஜீவத்வி இருக்கு எங்களுக்கு ஜீவத்வ புத்தியும் இல்லை எங்களுக்கு ஈஸ்வரத்துவ புத்தியும் இல்லை ஜெகத்வ புத்தியும் இல்லை அத்வைதிவத்தி அப்படி நாஸ்தி ஆகையினால புரியறதுக்காக ஏதோ விவகாரத்தில் பேசுறதுக்காக அத்வைத்தம் செடி நுட்காண்டிருக்கோமே தவிர அத்வைத்தியும் பிரம்மன் அத்வைத்தியும் இல்லை துவைத்தியும் அத்வைத ஞானத்தை வச்சு நம்ம பேசுறது ரொம்ப ஆழமா போகிற போது எப்படியோ இருக்கு வரும் ரொம்ப ஆழமா போறபோது எப்படியோ இருக்கு மௌனம் ஆனா ஒன்னும் ஞாபகம் இது சரியா புரிஞ்சுதுன்னா நமக்கு ஆமாமான்னு ஒத்துகத்தை ஒன்று மறக்கவே முடியாது ஆக நம்ம வந்து அத்வைத்தின்னு ஒரு அபிமானம் வச்சுருந்தா தான் அத்வைத்த அதனாலதான் சங்கராச்சாரிய சொன்னார் அது பண்றவங்க பண்ணலாம் புதஜனைகி வாதஹா பரித்தா அறிஞர்களோடு வாதம் செய்யாதே சாதன பஞ்சகத்தில் சொல்லப்பட்டது புதஜனி வாதஹா பரித்த வாதம் பண்ண போறதில் சொல்லல கொஞ்சம் டிஸ்கஷன் அப்புறம் என்னது கூப்பாடு ரெண்டு பேரும் கருத்து பரிமாற்றம் கருத்து பரிமாற்றம் கலந்துரையாடல் தெய்வீக கலந்துரையாடல் அப்படி சொல்லலாம் தெய்வீக கலந்துரையாடல் இல்லாட்டி என்னென்னா கொஞ்சம் காரசாரமாக பேசிக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் என்னென்னா ஒரே கூப்பாடாக இருக்கப்பா ஒரே கூப்பாடு ஒரே குழப்பமாக இருக்கப்பா மித்யா ஆகையினால் நமக்கு அபிமானமே இல்லை அவங்க கிட்ட போய் பேசணுங்கிற அவசியமே நமக்கு இல்லை சொல்லு கோம்யம் ஆரபோது அப்புறம் பிராணாயாமம் பண்ணுற போது என்னென்னா வச்சுங்க அது ஏதோ பொதுவாக காய்ப்பு இதெல்லாம் சொல்லி வைப்போம் அப்புறம் மமோ பாத்த சமஸ்தட்சி துவாரா ஸ்ரீ பரமேஸ்வரம் பிரீத்த பரமேஸ்வரனா எல்லாத்தையும் புரிக்கும் பரமேஸ்வரம் பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி குரு ஸ்ரீ பிரஜ்யா தட்சிணாமூர்த்தி பிரீத்தியர்த்தம்னா சரி அதனால் சங்கராச்சரியன் ஷண்மத ஸ்தாபனாச்சாரியா ஷண்மதஸ்தாபனாச்சாரிய அர்த்தம் இதை இந்த அத்வைதத்தை நீ இதில் ஏதோ ஒன்றுல சைவம் முதல் அதான் தாய்மாரவர் சொன்னார் சைவம் முதல் அளவிலாம் சமயமும் வகுத்து ஒன்றது பேரூர் வழியது ஆறு திருமூல ஒன்றது பேரூர் வழியது ஆறு சரி இது ஒண்ணு இன்னொன்னு நமக்கு ராகத் தேசம் கிடையாது சங்கராச்சாரியர் சொல்றார் அவர் காலத்தில் நிறைய இருக்கு தெரியறது என்னால சொல்ற ராகவேஷாஸ்பதாக அப்படிங்கிறது அது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பெரிய சண்டை நடக்கிறது இந்த சைவ வைஷ்ணவத்துக்குள்ள சைவத்துக்குள்ளே நிறைய பிரிவுகள் அதனால் நமக்கு அதெல்லாம் இல்லை எல்லாம் அத்தனையும் அந்த அத்வைத பிரம்மனுடைய காரியம் தான் பாருங்க பா அத் பரமார்த்தோகி அத்வைதந்தான் பரமார்த்தம் தத் பேத உச்சே தேதான் அத்வைதேதா அத்வைதே வச்சுக்கணும் இங்க வந்து அத்வை தான் அத்வை அத்வை காரணக்காரிய ரூபாயமா இருந்தால் என்ன ஆகும் காரியம் முழுக்க என்ன இருக்கு வியாபிச்சிருக்கிறது என்னது அத்வை நகை முழுக்க வியாபிச்சிருக்கிறது என்னது நகைதான் நகைகள் அத்வைதம் வியாபிச்சிருக்க பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம் பொன்னை பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம் மரத்தை மறைத்தது மாமதயானி மரத்தில் மறைந்தது மாமதயானி பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதமே எல்லாத்தையும் ஒன்று மூணு பாட்டில் சொல்லலாம் இது வந்து நம்ம இந்திரிய கரண நிஷேதத்துக்காக தன்னை மறைத்தது தன் கருணாதிகள் தன்னில் மறைந்தது தன் கருணாதிகள் பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள் மாயை மறைய மறைக்க வல்லார்க்கு காயமும் இல்லை கருத்தில்ல தான உடம்பும் கிடையாது எண்ணமும் கிடையாது இந்த மூணே பாட்டில் சொல்லி பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம் பாட்டு அப்புறம் வந்து மரத்தை மறைத்தது மாமதயானை பாட்டு அப்புறம் அடுத்தது மாவை மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் அதுலேயே சொல்லிட முடியும் ஆக தத் பேத காரணம் காரியம் காரியம் முழுக்க அனுசூதமா இருக்கிறது தான் இந்த காரணம் வந்து பரிணாம காரியமா விவர்த்த காரியம் அடுத்த கேள்வி வரப்போது ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும் அது ஒரு இன்னொரு சித்தாந்தம் இருக்கு அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன் இப்ப வேண்டாம் அடுத்த கிளாஸ் அத்வைதம் பரமார்த்தோகி அத்வைதம் தான் பரமார்த்தம் தேத வாரியம்ைத்திருந்துந்த உபயம் பாரமாஷ்டம் வவகாரி அப்படி ம் சுஷுப் ஜ அவஸ்தானி சுசுக்தி அவஸ்தையிலே துவைத்தம் லயமா இருக்கு ஆகையினால நம்மளும் ஒத்துக்கிறோம் ஆனால் வந்து அதை வச்சு புரிஞ்சுக்கணும் துவைத்தம் லயமா இருக்கு வெளிப்பட்டு இருக்கு சொப்ன அவஸ்தையில் அது ஒரு பெக்யூரியர் துவைத்தம் அங்கீன் துவைத்தம் தான் இருக்கு வித்தியாசமே தவிர நம்ம என்ன சொல்றோம் அப்பனே இந்த விட்டுட்டே நீட்சி அப்படி துவைத்த சாட்சி அப்பி அனுர அந்த அூபமான ஜீவன் வந்து பரமாத்மாவுக்கு பின்னமானவன் ஆகையினால அந்த பரமாத்மாவும் நீ துவைத சாட்சியும் ஒன்னாக முடியாது நம்ம என்ன சொல்றோம் அந்த பரமாத்மா வந்து இதுக்கு வேற என்ன பிரமாணம் இந்த துவைத சாட்சிக்கு வேறாக பரமாத்மா இருக்குங்கிறதுக்கு என்ன பிரமாணம் வேற ஏதாவது சொல்லி நேர்வர் அங்க இருக்கு இந்த ஸ்லோகத்தை சொன்ன என்ன சொல்லுவோம் இந்த சர்வம் அப்புறம் வந்து என்னது இந்த நேகநாநாஸ்தி கிஞ்சன எத்தனையோ வாக்கியங்கள் நமக்கும் பிரமாணமாக இருக்கு ஆகவே அதை வச்சு நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த ஜீவாத்மா பரமாத்மா இந்த சாட்சியை வந்து நீ ஜீவன் சொல்லி இந்த சாட்சிக்கு சாட்சின்னு இன்னொருத்தனை சொன்னியானா அது சொல்லி வராது இந்த சாட்சியினுடைய யதார்த்த ஸ்வரூபம் அதனால்தான் என்ன சொல்லுவோம் இந்த சாட்சித்துவம் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் புரியுது புரியாமல் என்ன எஸ்யா மதம் மதம் நேத சித்தானது அறியப்பட்டது மதம் மதம் எஸ் நேத சார் அவிஞா அந்த தெரிஞ்சுக்கணும் எண்ணம் போயிடுத்து நாகம் வேதச்ச பிரது அவ்ளவுலபமாக தெரியாது ஏன்னா இவங்கெல்லாம் நிற்கிறாங்க வரிசையா கேள்வி நிற்கிறாங்க என்னப்பா இந்த ஸ்ருதி இருக்கு இந்த ஸ்ருதி பிரமாணத்தை வச்சுருந்தானே இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அதனால அவர்களுக்கு அந்த அந்த ஜீவ தனி புத்தி இருக்கிறதுனால இருந்தாலே எங்கேயோ பக்கம் அந்த ராக பண்றது நெருப்பு மகிமை அந்த தனித்தன்மையை தனித்தன்மையை வந்து நீக்கிறது தனியார் எத்தனை ஜென்மா தெரியலே போலே என்ன ஆப்பிடோ தெரியலையே இது முதல்ல ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்தோம் வாஸ்தவம் தான் இந்த பாடத்தை சொல்லி கொடுத்தோம் விடமாட்டீங்களா எவ்வளோ பார்த்தாலும் சில பேருக்கு வந்து விட முடியாது இப்படி ஆயிடுச்சு என்ன ஆப்பிடோ தெரியலே இவ்வளோ எல்லாம் உபநிஷத்தை எல்லாம் படிச்சு முடிச்சுக்கிறது நினைக்கிறோம் அடுத்த ஜென்மாவளியா எங்களுக்கு இஷ்டம் வரும்னா எப்படி இருக்கும் நாங்கள் எல்லாம் பார்த்தப்பறோம் ஒன்னு புரியுது சுவாமிஜி நமக்கு இந்த ஜென்மாவில் மோட்சம் இல்லை உங்களுக்கு தான் கிடைக்கும் நீங்கள் பாக்கியசாலி வார்த்தையால் என்ன பண்ணுவாரு ஆடிப்பெருக்கு தண்ணி குதிரா உள்ள குதிச்சு உயிரை விட இதுக்கெல்லாம் உபதேசம் விட ஜோக்கா டீச்சிங்க நிறுத்து வந்து அந்த ஜீவத்து நமக்கு அது என்னன்னா இருக்கு இல்லையா நல்லா படிக்கிறோம் விழாவை படிச்சுட்டும் என்ன மாதிரி நான் பரவாயில்லை நம்மளாம் வளர்றோம் நாங்களாக பரமாத்மா சுவாமி மாதிரி குரு கிடைக்குமா அவர்கிட்ட அப்படி சொல்றாங்க சுவாமிஜி நீங்களும் ஜென்ம ஜென்மத்துக்கு நீங்களே குருவாக இருக்கணும் ஜென்ம ஜென்மத்துக்கு சிஷியனாக இருக்கணும் எப்படி இருக்குவாரு சுவாமிஜி சொன்ன நீ வேணா பிறந்துட்டு போய் என்னையே என்னையே உட்கார்ந்து பாரதி புன்னிலை மாந்தம் பொய்யலாம் எல்லாம் என்ன பண்ண முடியும் அவர்களுக்கு வியாபகிக திருஷ்டினையும் சரி பாரமார்த்திக திருஷ்டினையும் சரி இறைவனோட ஒடுங்கியிருந்தாலும் சரி பகவானை தியானம் பண்ணி அப்படியே தியானம் பண்ணி பண்ணி பண்ணி இவ்வளவு சாதாரண ஆட்கள் இல்லை பரம ஈஸ்வர பக்தர்கள் பரம ஈஸ்வர பக்தர்கள் நாங்கள் இறைவனோடு ஒன்றினாலும் கூட தெய்வந்தான் அப்படின்னா என்ன சொல்றது அதனால என்ன என்ன சொல்றோம் இதுதான் இந்த ப்ராப்ளம் நீ இறைவனோட ஒன்றதுன்னு சொல்ற வார்த்தையே தப்பு நீ இறைவனை விட்டு எப்ப பிரிஞ்ச அதை முதல்ல சொல்லு இறைவனை விட்டு நீ எப்ப பிரிஞ்ச ஒரு நீ பிரிய முடியாது நீ பிரிய முடியாத அளவுக்கு நீயும் இறைவனும் ஞானித்தும் ஆத்மையுமே மாத்த நம்ம அத்வைதத்தை இதுவரைக்கும் மேலேயே பார்த்த மாதிரி இருக்கும் இப்போ படிக்கிற போது தெரியும் ஏன்னா இந்த ஸ்லோகங்கள்லாம் நம்மளை அப்படி சிந்திக்க தூண்டுறது இல்லாட்டியும் அப்படி சிந்திக்க மாட்டோம் நம்ம ஏதோ நம்ம ஒரு கொஞ்சம் மாதிரி பிடிச்சி வச்சுருக்கோம் அது அப்படியே நிற்கும் எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லக்கூடாது கொஞ்சம் நேரத்தில் அணு அளவும் உனக்கு இந்த தனித்தன்மை இருந்தது நீ சம்சாரிதான்னு சொல்லக்கூடார் கொஞ்சம் கூட இருக்கின்றார் ஒரு லவலேசம் கூட அணு அளவுன்னா அது கூட நீ இருக்கும் இருந்ததுன்னா சம்சாரம் தான் சொல்ல போகிறார் ஆச்சாரியர் அடுத்த வகுப்பில் விரிவாக பார்க்கலாம் ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வோமவத்யாப்த தேகாஜ தஷிணாமூர்த்தஜே நம ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவழி போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாதிகி ஜகன் மாதா புவனேஸ்வரி தேவிக்கு சத்குருநாதிகி ஹரி